அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லும் அவர்களின் சட்டையின் கை அவர்களின் மணிக்கட்டு வரை இருந்தது அபுதாவோ நான்கு பூஜ்ஜியம் இரண்டு திருமிதி ஒன்று ஏழு இது ஹசன் என திருமதியும கூறுகிறார்கள்